ஓம் பிரிஜாத்தய தோற்றவேத்திரை கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதா மதே நம சம் கர்ம கௌன்ய சோஷம்தி தோஷேணூவா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு விசேஷமான சிறந்த ஒரு மனப்பக்குவம் தேவை இல்லை என்றால் இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த காலத்து சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனசு வராது அதாவது படிக்கிற படிப்பும் செய்யக்கூடிய தொழிலும் ஏற்கனவே நான் பிறப்பதற்கு முன்னமேயே நிர்ணயிக்கப்படுகிறது இந்த சாஸ்திரங்களுடைய அடிப்படையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட சமூகம் இல்லை இருந்தாலும் இந்த கருத்துக்களை எவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சிக்க முடியுமோ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகவே இதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே பார்க்குறோம் நாம் அதில் வந்து நம்ம விருப்ப விருப்பம் நுழைக்கலை இது எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நினச்சா சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னால் அந்த உண்மையான பொருள் இதில் வராது அவே இது சொல்லி இருக்கிறது உனக்கு இஷ்டம் இருந்தால் இது ஏற்புடையதாக இருந்தால் நீ பின்பற்று அப்படி நம்முடைய மதத்தில் இந்த சுதந்திரம் இருக்குது மதத்திலும் பரிபூர்ண சுதந்திரம் சமூகத்திலையும் பரிபூர்ண சுதந்திரம் வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் இந்து மதத்தில் மத சுதந்திரம் இருக்கிறது ஆனால் சமூக சுதந்திரம் இல்லைவர் இன்றைக்கு சமூக சுதந்திரமும் வந்துவிட்டது மற்ற மதங்களில் வந்து சில மதங்களில் மத சுதந்திரம் கிடையாது இந்து மதத்தை தவிர மற்ற எந்த மதங்கள்லேயுமே மத சுதந்திரம் கிடையாது சமூக சுதந்திரம் இல்லாத மதமும் இருக்குது சமூக சுதந்திரத்தை ஒத்துக்காத மதங்களும் இருக்கிறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் எல்லாருக்கும் உண்மை புரியும் ஹே கௌந்தேய அர்ஜுனா சகஜம் கர்ம சகஜம் கர்மன்னா உன் கூடவே பிறந்த கர்மா சுவாவஜம் சகஜம் இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் சகஜம் கர்ம கவுந்தைய பொதுவா பிறக்கிற போது இந்த சுவாவம் உன்னா தான் இருக்க முடியும் அந்த அடிப்படையில்தான் சாஸ்திரம் பேசுகிறது சஹன்னா கூடவேன்னு அர்த்தம் ஜம் அப்படின்னா பிறந்தன்னு அர்த்தம் கூடவே பிறந்த கர்மம் சதோஷம் அது குறைபாடு தோன்றினாலும் ஹிம்சை முதலான குறைபாடுகளை உடையதாக இருந்தாலும் நத்தியஜேத் அதை நீ விடக்கூடாது இந்த யுத்த பூமியில் நீ பிறரை கொல்ல வேண்டியது உன்னுடைய தர்மமாக இருந்தாலும் அதை நீ விடக்கூடாது என்பது கருத்து ஆ சகஜம் கர்ம சதோஷமபி நியஜேத் குறைபாடு இருந்தாலும் நீ அதை விடக்கூடாது அது மட்டுமல்ல எந்த கர்மத்தில் தான் தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பொதுவான ஒரு விதியை சொல்கிறார் பகவான் ரெண்டாவது வரியில் சர்வாரம்பாஹி தோஷேண தூமேனாக்னி ரிவாவிருத்தாக சர்வாரம்பாக தோஷேண ஆவருத்தாக சர்வாரம்பாகனா எல்லா கர்மங்களும் எல்லா செயல்களும் தோஷேண ஆவருத்தாக குறைபாடோடு தான் இருக்கிறது முற்றிலும் குறைபாடில்லாத செயல் என்று எதையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு சிறு குறைபாடு இருக்கத்தான் இருக்கும் இருக்கிறதுலேயே குறைபாடு குறைந்த குறைபாடை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் நெருப்பில் எப்பவும் புகை இருக்கிற மாதிரிங்கிறார் நெருப்பில் புகை இல்லாமல் இருக்கிற நெருப்புங்கிறது ரொம்ப குறைவு எப்பவும் நெருப்பில் புகை உட்கார்ந்துட்டே இருக்குது அது சில சமயம் வெளிப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது பல சமயங்களில் வெளிப்படும் அல்லது சில சமயங்களில் வெளிப்படும் சொல்லலாம் அது நம்ம வைப்போம் வச்சுருக்கிறதுனுடைய தன்மையை பொறுத்தது ஆக அக்னிஹி தூமேனா யதா ஆபிரத்தாக நெருப்பானது எப்படி புகையால் எப்பொழுதும் மூடப்பட்டதாகவே காணப்படுகிறதோ அதுபோல எல்லா செயல்களும் குறைபாடுகளால் கவரப்பட்டுத்தான் இருக்கின்றன எனவே குறைபாடில்லாத செயல் என்று ஒன்று இல்லை உனக்கு எது பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மகிழ்ச்சியுடன் செய்வாயாக என்று திரும்பவும் இந்த கடமையை மகிழ்ச்சியோடு சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை நன்கு உபதேசம் செய்கிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சர்ம கௌந்தேய சோஷமதி நியஜேத் சர்வாரம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக